ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் பெரியோர்கள் யாருக்கு நமஸ்காரம் பண்ணினாலும் அபிவாதனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது தெய்வங்களுக்கோ பசு விரக்ஷங்களுக்கோ நமஸ்காரம் பண்ணுற பொழுது அபிவாதனம் கிடையாது குரு நமக்கு வித்தியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய உபாத்தியாயர் ஆச்சாரியன் வயதில் மூத்தவர்கள் நிறைய படித்தவர்கள் பந்துக்கல்லே மூத்தவர்கள் யாரை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணி அபிவாதனம் சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அபிவாதனம்னு என்ன அப்படின்னா நாம் யாருக்கு அபிவாதனம் பண்ணுறோமோ அவருடைய அனுகிரகத்தை பெறுவதற்காகவும் நம்மை அவர்களிடம் அறிமுகப்படுத்திக்கிறதுக்கும் சொல்கிறது தான் அபிவாதனம்னு பெயர் தத்தகா அபிவாத ஏத் விர்தான் அசாவகமிதி புருவன்னு அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது தன்னை அறிமுகப்படுத்திக்கிறது அபிவாதனம்னு பேர் அபிவாதையே அப்படின்னு ஆரம்பித்து சொல்கிறோம் இந்த அபிவாதனத்துல அஞ்சு அம்சங்கள் இருக்கு முதல்ல பிரவரம் ரெண்டாவது நம்முடைய கோத்திரம் மூன்றாவது சூத்திரம் நான்காவது வேதம் ஐந்தாவது நம்முடைய சர்மா பெயர் இது அஞ்சும் சேர்ந்து இருக்கிறதுக்கு தான் அபிவாதனம்னு பெயர் இதில் ஒவ்வொன்றாக பார்த்தோம்னா முதல்ல பிரவரம்னு சொல்கிறோம் பிரவரஹா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரிஷயோ தச தேஷாந்து சந்ததா ஊஷிதாங்கதாஹா யஜ் பிரவீயமானஸ்தே பிரவராஜி கீர்த்தித்தா அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது பிரம்மாவின் மூலமாக பத்து பெயர்களை சிருஷ்டி பண்ணி அந்த பத்து ரிஷிகள் மூலமாக அத்தனை பிரஜைகளையும் சந்ததிகள் தலைமுறையினராக செய்து அவர்களுக்கு பிரம்மாவனால் சிருஷ்டி பண்ணவருடைய கோத்திரத்தை அமைச்சு அதன் மூலமாக ஒவ்வொருவருக்கும் செய்யக்கூடியதான அனைத்து கர்மாக்கள்லேயும் சொல்லக்கூடியதற்கு பிரவரஹா அப்படின்னு பேர் இது விஷயமாக நம்முடைய தர்மசாஸ்திரம் சில குறிப்புகளை நமக்கு தெரிவிச்சிருக்கு இந்த பிரவரத்திற்கு தான் ஆர்ஷேயம் அப்படின்னு பெயர் அதர்ஷே பிரவணீத்தே ரிஷிபியே நிவேதயி அயம் மகாவீரியம் பிரபத் இஸ்மாத் ஆர்ஷே விரணீத்தப்படின்னு ஸ்மிருதிகள் நமக்கு தெரிவிக்கிறது அதாவது सहजज्ञा प्रजा पुरोवाच प्रजापति अनेन प्रसविश्युम ये वोस्तु इष्ट कामधुक्वान्वयथान ते दें भावयु परस्पर भावयतपरम था अबीन गीते नमक ब्रह्म इंदोकत सृष्टिपन्नी லோகத்தில் உள்ள பிரஜைகளையும் சிருஷ்டி பண்ணி பிரஜைகளுக்கு வேண்டிய ஆகாரங்களையும் பண்ணி இந்த பிரஜைகளுக்கும் லோகத்திற்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்துறதுக்காக அக்னியையும் சிருஷ்டி பண்ணி இவைகளை கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்து ஸ்ரேஜ்பரம் அவாப்சியதா பரம் ஸ்ரேஜா மோக்ஷம் வரையிலும் அனைத்தையும் நீங்கள் அடைய வேண்டியது அப்படின்னு பிரம்மா கொடுத்தார் அப்போது பகவான் சொன்னார் இது அனைத்தையும் சிருஷ்டி பண்ணி கொடுத்தால் மட்டும் போராது இந்த கர்மாக்களை இந்த அக்னியை வச்சுண்டு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத செய்து காண்பிக்கணும் அதற்குத்தான் ஆச்சாரம்னு பேர் சிஷ்டாச்சாரா அப்படின்னு சொல்கிறது செய்து காண்பிக்கணும் இந்த கர்மாவை இப்படி செய்யணும் இந்த கர்மாவை இந்த வஸ்துவை வச்சு இந்த அக்னியில இப்படி செய்யணும் அப்படிங்கிறத செய்து காண்பிக்கணும் அதுபோல் செய்து காண்பின்னு பகவான் பிரம்மாவிடத்தில் சொல்ல பிரம்மா நான்கு பேரை சிருஷ்டி பண்ணினார் நான்கு பேரை சிருஷ்டி பண்ணி புத்தர்களாக வச்சு அந்த நான்கு பெயர்களுக்கும் புருகுஹூ அங்கிராகா மரீச்சிகி அத்திரிகேன்னு இந்த நான்கு பெயர்களையும் வேதத்தை துணை கொண்டு பிரம்மா சிருஷ்டி பண்ணினார் அதுதான் வேதம் நமக்கு காண்பிக்கிறது அஜான் ஹவை பிரஷ்ணின் தபஸ்யமானான் பிரம்மஸ்வயம்பூ அபியானரிஷத்து அப்படின்னு வேதம் சொல்கிறது பிரம்மா அபியானரிஷத்து பிரம்மான வேதகான அர்த்தம் இந்த வேதமானது சில பேரை ஸ்வயமாக சிருஷ்டி பண்ணித்து எப்படி சிருஷ்டி பண்ணித்துன்னா பிறப்பு இறப்பு என்கிறதற்கு அப்பாறுபட்டு இருக்கணும் எல்லா சக்தியையும் அடையக்கூடியவர்களாக இருக்கணும் தபஸ்யமானான் கர்மாக்களை செய்து தபஸ் மூலமாக அனைத்து லாபங்களையும் அடையக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படியே சிருஷ்டி பண்ணித்து தருஷஜோபவன் அவர்களுக்குத்தான் நாம் ரிஷிகள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு வேதம் நமக்கு இந்த குறிப்பை கொடுக்கறது அப்படி வேதத்தை துணை கொண்டு பிரம்மா இந்த நான்கு பேரை சிருஷ்டி பண்ணினார் அவர்களை தான் நாம் ரிஷிகள்னு சொல்கிறோம் ரிஷிகள்னு பொதுவாக சொன்னாலும் ஆறு விதமாக நம்முடைய தர்மசாஸ்திரம் ரிஷிகளை பிரிச்சிருக்கு பரம ரிஷிகள் தேவ ரிஷிகள் பிரம்ம ரிஷிகள் பரம ரிஷிகள் காண்ட சு ஸ்ருத ரிஷிகள் அப்படின்னு ரி ரிஷிகளை ஆறுதமாக பிரித்து நமக்கு காண்பிக்கிறது இந்த நான்கு பேரை பிரம்மா சிருஷ்டி பண்ணி இந்த நான்கு பேருக்கு உட்பட்டு அத்தனை பிரதேகளையும் கொண்டு வந்து இவர்களுடைய தலைமுறையினராக அத்தனை பிரதேகளையும் அக்னியை கொண்டு செய்தார் பிரம்மா வேதத்திற்கும் பிரஜைகளான மனுஷர்களுக்கும் சம்பந்தத்தை உண்டு பண்ணுறது அக்னி அந்த அக்னிக்கு அக்னிக்கும் மனுஷனுக்கும் சம்பந்தத்தை கொண்டு வர்றது தான் இந்த பிரபரம்ங்கிறது அதற்காகத்தான் நாம் குழந்தைகளுக்கு பெயரே வைக்கிறோம் நாமக்கரணம்னு குழந்த பிறந்து நாமக்கரணம்னு பண்ணுவோம் அந்த நாமகரணத்தில் சங்கல்பத்தில் சொல்கிற பொழுது இந்த குழந்தைகள் செய்யக்கூடியதான செய்யப்போகிற யஜத்திலையும் அந்த யஜ்யத்தில் சுப்பிரமணிய வரும் அதில் பெயர் சொல்கிறதுக்காகவும் அக்னிக்கும் இவனுக்கும் சம்பந்தம் ஏற்படுறதுக்காகவும் நாம் இந்த குழந்தைக்கு பெயர் வைக்கிறேன் அப்படின்னு தான் சங்கல்பம் நாமக்கரணத்தில் பெயர் வைக்கிறதுக்கு காரணமே இது தான் அப்படி நமக்கும் அக்னிக்கும் சம்பந்தத்தை கொண்டு வர்றது இந்த பிரவரம்ங்கிறது எப்படி நமக்கு சம்பந்தத்தை கொடுக்கறது அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்